வணக்கம் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் ஒரு மாதம் மற்றும் இரண்டு நாட்கள் இடைவேளைக்கு பிறகு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நவம்பர் 16 அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமானது தனது வெளிநாட்டு தரைவழி கட்டுப்பாட்டு மையத்தை வடதுருவ பகுதியில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு நாற்பத்தி ஆறாவது இந்திய தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகோய் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கே பி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சிக்காகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் தனது சிறப்புமிக்க சொற்பழிவை நிகழ்த்தினார் திறந்தவெளி சிறைச்சாலையை திருமலை சமுத்திரம் என்னும் இடத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஈரான் நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா எத்தனை நாடுகளுக்கு தற்காலிக விதிவிலக்கை அளித்துள்ளது இரண்டு இந்தியாவில் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மூன்று டி டுவெண்டி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நான்கு சதங்களை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார் நான்கு சரணடைவதற்கு உடன்படிக்கை அணுசக்தி மற்றும் விசா தள்ளுபடி ஆகிய துறைகளில் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நாடு எது ஐந்து எந்த நாடு விளையாட்டு ஒத்துழைப்புக்காக இந்தியாவுடன் ஒரு சிறப்பு ஒப்பந்தத்தை கையெழுட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி